திருச்சிற்றம்பரம் திருவெண்பா வெண்பாக்களால் ஆனது பற்றி இப்பகுதி திருவெண்பா என பெயரிடப்பெற்றிருக்கிறது அனைந்தோர் தன்மை என்று இதற்கு உட்குறிப்பு சான்றோர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அனைந்தோர் என்பது சீவன் புத்தர்களை குறிக்கும் இவர்கள் சிவனை இந்த பூமியின் கண் அனுபவத்தில் உற்றவர்கள் இந்த பகுதியிலே ஒரு அற்புதமான ஒரு குறிப்பை நமக்கு ஒரு பாடலில் தருகின்றார் மணிவாசகப் பெருமான் எட்டாவது பாடலிலே யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு என் எம் பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை என்கிற வரிகள் நாம் சிந்திக்கத்தக்கவை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு என்பது எவரும் பெறாது இன்பம் எமக்கு என்று பொருள் கொள்வது சிறப்பன்று இன்பம் எமக்குத் தந்தாய் என்பது வேண்டுமானாலும் சிறப்பாக அமையலாம் திருப்பருந்துரையில் ஈசனோடு பலர் உடன் மறைந்ததை கண்ணுற்று திருவாசகத்தில் அதை குறிக்கவும் செய்திருக்கிற மணிவாசக பெருமானோ நீ இன்பம் யாவரும் பெறாது யான்வெற தந்தாய் என்று சொல்லுவது பொருத்தமாக இருக்குமா பலரும் அவர் தந்த அருளைப் பெற்று அவரோடே கலந்து சோதியிலே கலந்து சென்றார்கள் என்பதை பெருமானே குறிப்பு கூறுகின்றார் எனவே யாவரும் பெறாத இன்பம் என்று குறிப்பிடுவது எப்படி என்கின்ற நுட்பத்தை நாம் பார்க்க வேண்டும் யாவரும் பெற்றறியாய் இன்பம் என்று சொல்லப்படுவதை எப்படி பிரிக்க வேண்டும் என்றால் யாவரும் பெற்று அறியாய் இன்பத்துள் என்று பிரித்தல் வேண்டும் நீ இன்பத்தை பெற்றவர் பலர் ஆயினும் மற்றவர்க்கு அதை சொல்ல அவர்கள் அறியாராயினார் செய்யும்பகை வகை இந்த உலகத்தாரும் யான் பெற்ற இன்பத்தை அறியும்படி செய்யும்படி எம்மை செய்தாய் அப்படி செய்ததுதான் இந்த திருவாசகம் என்கின்ற குறிப்பை யாம் பெற்ற இன்பத்தை அறிந்து அதை மற்றவர் அறியும்படி வைத்தாய் என்கிற குறிப்பையே வழங்குகின்றார் வெவினை இரண்டும் வெந்து அகல மெய் உருகே ஏய்யும் பொடியாகாது என் செய்கேன் செய்ய திருஆருந்துரையால் தேல் உந்து மறுவாது இருந்தேன் மனத்து ஆர்க்கோ அரற்றுகோ ஆடுவோ பாடுகோ பார்க்கோ பரம்பரனே என் செய்கேன் தீப்பறிய ஆனந்தமால் ஏற்றும் அத்தன் பெருந்துரையான் தான் என்பார் ஒருவர் தாழ்ந்து செய்த பிழை அறியே சேவடியே கை தொழுதேன் யும் வகையில் உயிர்ப்பு அறியே மையத்து இருந்து உரையுள் வேல் மடுத்து என் சிந்தனைக்கே கோத்தான் பெருந்துரையில் மேய பிற முன்னைவினை இரண்டும் பேர் அறுத்து முன்னின் பின்னை பிறப்பு அறுக்கும் பேராணல் தென்னல் பெருந்துரையில் மேய பெரும் கருணையாடல் வரும் துயரம் தீர்க்கும் மருந்து அறையோ அறிவாக்கு அனைத்துலகும் ஈன்ற மறையோனும் மாலும் மால்கொள்ளும் இறையோ பெருந்துரையுள்மேய பெருமார் பிரியாது இருந்து உறையும் என் நெஞ்சத்து என்று ஏற்றும் பிறப்பு அறுக்கும் பேச்சு அரித மத்தமே ஆக்கும் என் மனத்தை அத்தன் பெருந்துரையால் ஆட்கொண்டு பேரருளா நோக்கும் மருந்து பேரின்பம் வந்து வார வழியருளி வந்து எனக்கு மாறின்றி ஆறா அமுதாய் அமைந்தன்றே சீரத்திருத்தம் சை மேய பொறுத்தல் பெருக்கும் மொழி யாவர்க்கும் மேலாம் அளவிலாச்சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றாயின்பத்துள் வைத்தாய் என் எம்பெருமான் மற்ற செய்யும் வகைய மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்த தேவரும் ஆனா சிரபெருமான் மாயேரி பையகத்தே வந்திந்த பார்க்கழல்கள் வன் eyagathe inbam meghum irundhennai aanda inaiyadiye sindithe irundhe pirandukol nenje ellam tharum kaan therunduraiyil veye பெரும் கருணையாடல் மருந்துருவாய் என் மனத்தே வந்து இன்பம் பெருக்கி இருளகத்தி எஞ்ஞான் துன்பம் தொடர்வறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துறையால் என்னுடைய சிந்தையே பூராக கொண்ட வந்து